வணக்கம் நாளும் ஒரு விதை வழங்கு விருந்து வெறும் காத்து மட்டும்தான் கிடைச்சது இன்னொரு மனுஷர் என்ன பண்ணார்னா அந்த கடல் நீரை கொண்டு வந்து பாத்தி கட்டி அதுல ஒப்பு எடுத்தாரு அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது மூணாவது மனுஷன் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து வலையெல்லாம் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயி மீன் பிடிச்சி அதை கொண்டு வந்து விற்றாரு கொஞ்சம் அதிகமா பணம் கிடைச்சது நான்காவது மனுஷன் ஆழ்கடலுக்குள்ள போயி மூச்சு அடைக்கி முத்து குளிச்சாரு அவருக்கு நிறைய முத்துக்கள் கிடைச்சது பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு ஆமாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா செல்ல செல்ல பூமி கடியில இருக்குது சோம்பேரியுக்கு இவையெல்லாம் கிடைக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இயற்கை இதெல்லாம் ஆழமான இடத்துல பாதுகாத்து வருது நாம எதை செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமா செய்வோம் ஆழ்ந்து கற்றவர்கள் மாநிலத்தின் முதல் மாணவர்கள் ஆழ்ந்து செய்த சிறு வியாபாரம் சிலரை தொழிலதிபராக்கியது புற உலகை ஆழ்ந்து வென்றவர்கள் விஞ்ஞானியானார்கள் தனக்குள்ளே ஆழ்ந்து சென்ற சிலருக்கு மெய்ஞானம் கட்டியது அப்படித்தானே